மதிப்புக்கும் சகோதர்களை பெரியாக்கனே சகோதரர்களை தாய்மார்களே நாம் அனைவர்களும் ஒரு மேலான நோக்கத்தை முன்வைத்து கூடியிருக்கிறோம் எங்கள் அனைவர்களின் நோக்கம் அல்லா உடைய விருப்பத்தின் பிரகாரம் துணியாவில் நம்முடைய அமல்கள் இடம்பெற வேண்டும் நாம் இந்த துணியாவை விட்டு பிரியும் பொழுது ஈமானுடன் களிமாவுடன் அல்லாஹுடைய திரு பொருத்தத்துடன் இந்த துணியாவிட்டு பிரிந்து நாளை கிராமத்தில் ஆலையில் அல்லா சுஹ் அஹுவாவுடைய சந்திப்பை பெற்று மேலான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் களிமா சொன்ன முஸ்லிம்கள் உலகமெல்லாம் பல வகையான தீனுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எங்கள் அனைவர்களின் குறிக்கோள் ஒன்றுதான் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் நாளை கிராமத்தின் அலையில் அல்லா நம் அனைவர்களையும் அனைத்து இன்பங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஏன் பொருந்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தின் அல்லா இறுதியாக அந்த ஹதைசில் அழைக்கும் ரித்வானி பலா சத்து அழைக்கும் பாதபு அபதா நான் உங்களை கொண்டேன் இதற்கு பிறகு கோவிக்க மாட்டேன் என்ற அல்லாவுடைய அந்த வாசகத்தை கேட்பதற்காக அனைவர்களும் காத்திருக்கிறோம் அல்லாவே நல்ல அல்ல நமக்கே மாபெரும் செல்வமாக இந்த தீனை தந்திருக்கிறார் இந்த தீனுக்காக ஒவ்வொரு காலத்திலும் அல்லா சில முஜதிதலை ஒவ்வொரு காலத்திலும் இந்த தீனுடைய சிந்தனையை மக்களிடத்தில் புதுவிக்கக்கூடிய இந்த தீனை அளிப்பதற்காக வேண்டி பல சூழ்ச்சிகள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்றிருக்கும் பொழுது அதை ஹயாத் தாக்குவதற்காக எப்படி அல்லா ஒவ்வொரு காலத்திலும் மக்களை ஏற்படுத்தி தருகிறான் என்ற விடயத்தை ஷேக் அகார் அவர்கள் முன்வைத்தார்கள் மோடி அப்துல் ஹாலிக் அவர்கள் தன்னுடைய பயானிலும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள் எப்படி இந்த வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்பதன் மூலமாக உலகளாவிய ரீதியில் நாம் ஒரு வெற்றியை காண முடியும் என்பதையும் நாம் புரிந்து மேலான கனியமான சகோதரர்களை பெரியாக்கினே நாம் அனைத்து நாடுகளையும் கருத்தெடுத்து சிந்திப்பதோடு குறிப்பாக இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்தியமான விஷயங்களை நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் இந்நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் அல்லாவுடன் தொடர்புள்ள நல்லடியார்கள் அவர்களுடைய சேவைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அவர்கள் ஆற்றிய பணிகள் அவர்களுக்கு அல்லாவுடன் இருந்த தொடர்பு அவர்களுக்கு அல்லாவுடன் இருந்த நெருக்கம் மதரசா என்பது ஆரம்பிக்கப்பட்டதுண்டல்ல 100 வருஷங்களுக்கு முன்பும் நூற்றி பத்து பதினஞ்சு இருபது முன்பும் இலங்கையில மதரசா என்ற ஒரு வரலாறு அதை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது காலத்திலும் உலமாக்கள் பல அடிப்படையில் சேவை செய்திருக்கிறார்கள் இலங்கை நாட்டை பொறுத்த வகையில் பல வகையான பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் முஸ்லிம்களாக நாம் பல அமைப்புகளில் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா சுகானம் போட்டாலா நமக்கு பல கைதுகளை இந்த நாட்டில் ஏற்பட்டு தந்திருக்கிறான் எத்தனை பள்ளி வாசல்களும் சுகானம்லாம் எங்க பார்த்தாலும் அதனுடைய சட்டம் எவ்வளவு பெரிய நேம பள்ளிகள் கட்டுவதற்கே வெளிநாடுகளில் மக்கள் பெரும் சிரமப்படுகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரயாணம் செய்து பார்த்தீர்கள் மிகவும் சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது கட்டுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது வாடகைக்கு இடம் எடுத்துதான் அவர்கள் தன்னுடைய விவாதத்துகளை வளர்க்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு போய் பாருங்க பிரான்ஸுக்கு போய் பாருங்க கனடாக்கு போய் பாருங்க வாடகைக்கு இடம் எடுத்துதான் அவர்களுடைய பள்ளிகள் ஆனால் எங்களுடைய பள்ளிகள் வக்ஃப் செய்யப்பட்டது வக்ஃபுடைய சட்ட திட்டம் எங்களுடைய நாட்டில் அரசாங்கத்தில் பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட அமைப்புல நமக்கு அல்ல இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் அதுபோன்றே காதிமார்கள் காதிமார்கள் இந்த நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் காதிகள் மூலமாக ஒரு முக்கியமான விடயம் நிறைவேற்றப்படுகிறது நிக்கா விவாகரத்து என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய அமைப்பு இது ஒரு பாறிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு காவியாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூசல்லாம் அலி வசல்லம் தான் ஒரு இருந்து எப்படி செயல்பட்டார்கள் சாவாக்களை காதுகளாக நியமிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய சாதக பாதங்களை நபைவர்கள் எப்படி முன்வைத்தார்கள் இவைகள் நமக்கு மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது கனடாவில் நாம் இருக்கும் பொழுதே சென்ற வருடம் ஜூன் ஜூலை போன்ற மாதங்களில் அங்கே ஜம்யத்துள் உலவா கனடாவுடைய உலவாக்கல் கூடி எதற்கு முயற்சி செய்கிறார்கள் எப்படி நாம் காதுகளை உருவாக்குவதே அப்பொழுதுதான் அலமது இல்லா நமக்கு அமெரிக்காவிலும் கனடாவிலும் பிரான்சிலும் லண்டனிலும் இதிட முடிய அந்த அளவுக்கு முன்னோர்கள் சில விஷயங்களை செய்துட்டு போயிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கோர்ட்ஸ்ல அப்துல் காதர் ஜஸ்டிஸ் மர்ஹோம் அல்லா அவருடைய தவற பிரகாசமாக்க வைக்கிறோம் தொப்பி ஒரு போராட்டத்தை பெற்று தந்தார் அவருடைய ஒரு முயற்சியின் மூலமாக கோட்சில கொண்டு போய் நிறுவப்பட்டாலும் ஒரு தொப்பியுடன் அங்கு நிற்க முடியும் என்ற ஒரு தீர்ப்பையும் இஸ்லாமியம் என்றதையும் அவர் பெற்று தந்தார் இப்படி ஏராளமான விஷயங்களை முன்னோர்கள் பெற்று தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கலாம் அடைந்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நம் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் சிறு சிறு கருத்து மோதல்களின் வேற்றுமையின் காரணத்தினால் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் அனாவசியமான விஷயங்களில் நாம் ஈடுபட்டு இது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு மஜுரிசில் கூடியிருக்கிறோம் எங்கு கூடியிருக்கிறோம் என்றால் இங்கு பேருவலை பேரூழல் என்று சொல்லும் பொழுதே பல காலத்திலிருந்து இங்கு முதிர்ந்தவர்கள் உணவாக்கள் நல்ல சாதியான மக்கள் வந்து போல ஒரு சிறந்த ஒரு சலாவும் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்துல சில விஷயங்களை எங்களோட முன்னோர்கள் செய்துவிட்டு சென்றார்கள் அதுக்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் சில விஷயங்களை எங்களால் முடிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை நீ கரைக்க வேண்டும் என்றே அடுத்து செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உலகமாக்கள் இவைகளை முன்வைக்கிறார்கள் அதுக்கு ஆர்வ இப்படி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அவைகளை நாம் கருத்து கெடுத்து எந்த முறையில் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று நாம் பரிமாறி விடாமல் ஏதோ ஒரு இடத்திலிருந்து எஹ்லாசுடன் ஐந்து தன்மைகளுடன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஐந்து பிரதானமான அம்சங்கள் அதில் கவனிக்கப்பட வேண்டும் ஒன்று முதலாவதை விசுவாசம் இருக்க வேண்டும் இரண்டாவதை நன்மை நாடி செய்யப்பட வேண்டும் மூன்றாவதை அல்லாஹ் செல்லும் தந்த முறை பிரகாரம் இருக்க வேண்டும் நான்காவதை அல்லாஹுடைய சிந்தனை திகானுடன் இருக்க வேண்டும் ஐந்தாவதை தூய எண்ணத்துடன் இருக்க வேண்டும் இந்த ஐந்து அடிப்படையுடன் எங்களுடைய காரியங்கள் எங்கிருந்தாலும் சரி பார்லிமெண்ட்ல உள்ள அந்த ஐந்தையும் கவனிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் வீட்டில் உள்ள ஒரு தாய் இந்த நிரோகி கவனிக்க வேண்டும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் நபி வழிபடி செய்வோம் அல்லாவுடைய சிந்தனையோட செய்வோம் இன்னும் நாம் எதையை செய்வதாக இருந்தாலும் செய்வோம் என்ற இந்த பிரதானமான அம்சங்கள் கண்ட பிரதானமான விடயங்கள் விசுவாசம் இதை மிகவும் வலியுறுத்தியிருக்கிறார் மினோன் என்ற மோம்களுக்கு ஒரு சூரத்தை அல்லா ஏற்படுத்திருக்கிறார் விஸ்வாசம் இல்லாமல் எந்த ஒரு அமலும் அல்லா இடத்தில் கபுலாகுவதில்லை இரண்டாவது செய்வதாக இருந்தாலும் நன்மை நாடு செய்ய வேண்டும் அல்லா எனக்கு என்ன கூடிய தருகிறான் அப்துல்லா உமர் ரூபாய் ஜாவில் தொழுகையில் கலந்து கொண்டால் ஒவ்வொரு மலையளவு உள்ள என்ற நன்மை கிடைக்கும் என்று கேள்விப்பட்டவுடன் வீர்ப்படைந்தார்கள் ஆச்சரிய அடைந்தார்கள் எத்தனை சந்தர்ப்பங்களில் இப்படியான அமலை விட்டுவிட்டோம் என்று கை செய்தப்பட்டார்கள் ஆக விசுவாசத்துடன் நபி அவர்கள் காட்டிய வழிபிரகாரம் மூன்றாவதை நான்காவதை அல்லாஹுடைய தியான் சிந்தனையுடன் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மறக்க மாட்டார்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அங்கு அல்லாஹ் ஒரு சமாமீட்டருடன் வைத்திருக்கிறான் எங்களுடைய செயல்பிரச்சனை நாம் சமாமேட்டர் போட்டு இது நூறு இருக்கிற நூத்தி ஒன்றுக்கு இருக்கிறா என்று பார்த்துக் கொள்வது போலதான் அல்லாஹ் நாளை கேமச்ச நாளையில் உலமாக்களையும் தாய்களையும் முஜாயித்களையும் Alim Karim யக்கூடியவர்களையும் ஒவ்வொருவர்களையும் சகோதரர்களை பெரியார்களே நான் ஒவ்வொருவரும் அல்லாவை பயந்தவர்களாக இமாம் புகாரி ரஹத்து அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு சராசீனா தமிழ் அறிவிப்பது வாக்களை சந்தித்தேன் ஒவ்வொருவரும் தன்னுடைய தன்னை பற்றி வளைந்து கொண்டிருந்தார்கள் நிகா அவர்கள் நயவஞ்சகத்தை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நயவஞ்சகம் இருக்கிறதோ என்ற அச்சம் அவர்களிடத்தில் இருந்தது அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த நாட்டில் முஸ்லீம்களாக நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் எல்லா மட்டத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய வேற்றுமை காணக்கூடிய தாராள தன்மை உள்ள தாராள உள்ளங்கள் உள்ள மக்களாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சிறந்த ஒரு சமுதாயமாக சிறந்த ஒரு முன்னோடிகளாக நாம் வாழ முடியும் இதற்கு நான் இன்று முன்வைக்க விரும்புவதை இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இரண்டு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீடும் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு பள்ளி வாயிலும் ரசூ செல்லா வரைவு செல்லும் அவர்களுடைய மதீனத்தின் பள்ளியை அது ஒப்பிட்டுதான் ஆக வேண்டும் இது எங்களுடைய எங்களுடைய பேச்சாக எங்களுடைய சிந்தனையாக எங்களுடைய கொள்கையாக எங்களுடைய நோக்கமாக எங்கள் நாம் அடைய வேண்டிய ஒரு குறிக்கோளாக மாறிவிட வேண்டும் ஒவ்வொரு மசிதும் மசிதம் நபமையை பின்பற்றக்கூடியதாக ஒவ்வொரு வீடும் மதிலத்தின் வீடை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உம்மத்துக்கு இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்யும் பெரும் சேவையாக இருக்கிறது மதுர சாக்கள் நூற்றி ஐம்பது இரண்டாயிரம் பள்ளிகளும் மதியனாவுடைய பள்ளியாக மாறிவிட்டால் மதரசாவில் கட்டிக்கப்படக்கூடியதை பள்ளிகள் கட்டிக்கப்படும் என்றால் மசிதர்களில் சொன்னால் நிச்சயமாக சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள் எப்படி தோற்றமாக இருக்கும் மதியனாவுடைய கட்டிடங்களை இன்றுள்ள கட்டிடத்தை பற்றி சொல்லவில்லை மசூத நபரையுடைய அன்றைய சூழலை பற்றி பேசுகிறேன் மசூத நபர்கள் அந்த இருந்த சூழலை பற்றி சொல்கிறேன் எப்படி இருந்ததை மதியனாவுடைய வீடுகள் எப்படி இருந்ததை மதீனாவுடைய வீட்டில் வாழக்கூடிய தாய்மார்கள் எப்படி இருந்தார்கள் அங்கு தாய்மார்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்ததை அவர்களுடைய கல்வி எப்படி இருந்ததை அவருடைய மார்க்க ப்படி இருந்தது அவருடைய உள்ளிருந்தவை அவர்கள் அல்லாவுடன் எப்படி தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள் ஜ என்ற அந்த உலகத்துக்கு தவறாக விமர்சிக்கப்படுகிறது யுத்தங்களை இன்றைய காலம் ரசூசல் அல்லா வலிவாசலம் அவருடைய உதவி உடன்படிக்கை எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்ததை விட்டுக் கொடுப்பே என்ன நபியவர்கள் எப்படி தாராள தரத்துடன் நடந்து கொண்டார்கள் அழிந்து விடுமோ இஸ்லாம் முடிந்துவிடும் பெருமைப்படக்கூடியதாகவும் <muchas> உதவி செய்த அந்த வரலாறையும் வரலாறு பாடமாக்கி கொடுத்தது போன்றதான் இருக்கும் ஒரு அஜித் சிங்கு பாடமா ஒருசுக்கும் பாடமாய் கொடுத்தது என்பதை நாம் தெரிந்து அதை சொல்வதை மிக லேசாக முடியக்கூடியதாக இருக்கிறதே அவ்வளவுக்கெல்லாம் அவர்களுக்கே அன்றை நவியவர்கள் மக்காவிலிருந்து மதியினாவுக்கு பிரயாணம் செய்வதற்கு சுமார் எட்டு நாடுகள் எடுக்கக்கூடிய அந்த காலத்தில் தான் நவியவர்கள் சொல்கிறார்கள் இரவில் நான் நேராஜுக்கு போய்விட்டு வந்தேன் என்று அங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கடுவளவும் கூட அந்த சந்தேகம் வரவில்லை உறுதிப்படுத்தினார்கள் உண்மை என்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ரவிசல்லாம் தயாரித்து விட்டு சென்ற காரணத்தினால் தான் அல்லூக்கமா ஆமன் அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஈமாளை பின்பற்றுவாறு குரான் வலியுறுத்துகிறது ஆகவே என சகோதரிகளை பெரியார்களே சகோதரிகளை தாய்மார்களே எங்களுடைய வீடுகள் வீடுகளாகவே எங்களுடைய பள்ளிகள் பள்ளியாக வந்தாலும் நடந்து கொண்டார்கள் செயல்பட்டார்கள் மூன்று நாட்கள் மஸ்ரதன் நபையில் கட்டி வைக்கப்பட்ட மனிதன் வெளியே செல்லும் ஒரு ஈமான் உள்ளவராக திரும்பி செல்வதாக இருந்தால் அது என்ன சூழலாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றே உலகில் இருக்கக்கூடிய சூழலுக்கும் அன்றே உலகில் இருந்த சூழலுக்கும் மேலான சோதரர்களை மக்களுடைய முன்னேற்றத்தை அடிக்கப்பட்டிருக்கா பூமி அப்படி நலந்துவிடும் அதாவது அப்துல்லான் அவர்கள் நீங்கள் உங்களுடைய கூடாரங்களில் இந்த பார்க்கவில்லை அனைவர்களையும் ஒற்றுமையான ாலும்பி பெறக்கூடிய நிலைப்பாட்டை அடைந்திருந்தார்கள் சொத்தை அனைவர்களும் எல்லா கட்டத்திலும் பெண்களையும் பயன்படுத்த நேரம் வந்த நேரத்தில் பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக செல்லும் எழுப்பினார்கள் வீடுகள் எப்படி இருந்தது அவர்களுடைய ஏற்படுத்தினார்கள் என்ன செய்வார் அதான் சொல்வார் அந்த பெண் நவீனத்தில் வந்து நான் அல்லாஹைய பாதையில் மீற வரணு அடைய வேண்டும் முதிர்வைடைந்துட்டார்கள் அந்த பதே யாரோமே உதவிக்கு இல்லாத காரணத்தினால் உமர் ஒரு ஹலீஃபா என்ற அடிப்படையில் அந்த தாயை சேமம் விசாரிப்பார்கள் துக்கம் விசாரிப்பார்கள் கஷ்ட துன்பத்தில் பங்கெடுப்பார்கள் பெண்ணிடத்தில் பேசிக்கொண்டு செல்வார்கள் சில சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் கதவை தக்கினால் திறக்கப்படவில்லை கதவை திறந்து பார்த்த பொழுது அந்த பெண் சாயிதாக்கப்பட்டிருக்கிறார் ஒருபுறம் உமருக்கு சந்தோஷம் ஆட்சியில் மதீனாவில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து நீண்ட சம்பவம் உமரது எல்லாம் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்தார்கள் ஆகையான சகோதரர்கள் சகோதரர்களே தாய்மார்களே அல்லா சுஹானு கோத்தாலா மதீனாவுடைய தாய்மார்களை அப்படிப்பட்ட தாய்மார்களாக்கிறார் சகாபாக்களில் அந்த சாரிகள் மாஜர்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விட்டார்கள் ஒரு மசோலாவில் அவர்களுக்கு ஒரு தீர்வு எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலமையாக இருந்தவை அது அலைவது ஏதானோ அந்த பிரச்சனையை மிக இணைகுவாக தீர்த்து வைத்தார்கள் சொன்னாங்க இந்த பிரச்சனையை பிரச்சனை படுத்திக் கொண்டிருக்கிறீங்க இது மிக சிம்பிளான விஷயம் இல்ல வாழ்க்கை சம்பந்தப்படக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தில போய் நேரத்தில் ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு அதற்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக ஆலோசனைகளுடன் செய்ய வேண்டுமா பின்வாங்கியவர்கள் சிறார்களும் பின்வாங்க பின்வாங்கியவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் மிக அனுபவசாலிகள் மிக நல்ல நுணுக்கம் உள்ளவர்கள் உதவியாவுடைய உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறேன் ஆலோசனை கேட்கிறாங்க என்ன தாயே பாருங்க நான் எல்லாருக்கும் உதவியால் இருந்து வெளியேறும்படியாக சொல்கிறேன் யாருமே போலவே மிக வேகத்தில் இருக்கிறாங்க உமரா செய்யணும் என்று இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மாற்றம் செய்ய எல்லா செய்ய வேண்டும் என்பது கூடியவர் கேட்டுக் கொள்வார் நல்லதாக இருந்தால் எடுத்து நடப்பார் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உங்களுடைய சூரா பைனவும் அவர்களுடைய அடிப்படையில தான் நடக்கும் என்று வகையினுடைய அறிவித்தல் இருந்த போதிலும் கூட ஆய்ச்சாரது எல்லாம் அவர்களுடைய விடயத்தில் அவரூர் கட்டுக்கலைகளை உண்டாக்கி முனாபிக்குங்கள் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க கூடிய சந்தர்ப்பத்தில் அபிப்பிராயம் கேட்டாங்க அதுல இந்த ரெண்டு பெண்மணிகளுடைய அபிப்பிராயங்களுக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு வீட்டு வேலைக்காரர் பெண் அந்த பெண் இடத்துல ரசூசல் அல்லா அலுவல் கேட்கிறாங்க பரீரா விஷயத்துல எதுவும் இருந்தா சொல்லுமா என்று கேட்ட நேரம் வரையறது எல்லாம் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தும் மிக நுணுக்கசாலியாக இருந்தால் பல சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணால் பல பாக்கியங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம் தன்னுடைய இல்ல வாழ்க்கை பிரச்சனையில கூட இந்த பெண் முன்மாதிரியாக நடந்து கொண்ட வரலாறையும் படித்திருக்கிறோம் நபியவர்கள் வீட்டுக்கு சென்றே எதுவும் சாப்பிடறதுக்கு இருக்கிறா தாயே கேட்ட நேரத்தில் யாரோ சொல்லலாம் இது எனக்கு சதக்காவா வந்திருக்குறே என்று அந்த பெண் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கு தெரியும் நபியவர்கள் சதக்கா சதக்கா கூட பொருளை சாப்பிட மாட்டார்கள் என்ற காரணத்தினால் நபியே இருக்குதே ஆனால் சதக்கா தான் இருக்குது ஹதியா ஏ தாயே இது உனக்கு வந்திருக்கு சதகா நீ எனக்கு தரும் இது ஹதியாவாக மாறும் என்றே அந்த பரீரா மிக நுணுக்கமான பெண் இந்த பெண்ணுடைய நுணுக்கத்தின் காரணத்தினால் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் பல இடத்திலும் நாம் எடுத்திருக்கிறோம் உலமாக்கள் இதிலிருந்து இதிலிருந்து தொகுத்து எடுத்து இருக்கிறார்கள் ஆற வேண சோதனை இந்த பெண் கேட்ட நேரத்துல எவ்வளவு நுணுக்கமாக பதில் சொன்னால் ஆய் சாரதி மிக நல்லுள்ள உள்ளவர்கள் அவர்கள் மிகவும் பேணிதலானவர்கள் மிக பத்திரித்தனமானவர்கள் இதெல்லாம் ஒரு இருக்க ஒரு சின்னதானவர்கள் நான் காணக்கூடிய பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு ஒரு ஒரு பராக்கான ஒரு விஷயத்தான் நான் சொல்ல முடியும் மாவ அதை அதை தயாரிப்பாங்க ரொட்டி சொல்றதுக்கு அதை அப்படி வச்சுட்டு சில அப்படி தூங்கிடுவாங்க ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இதுதான் அவர்களிடத்தில் காணப்பட்டதை தவிர வேற ஏதும் தவறாக நான் காணவில்லை என்பதாக சொல்கிறார்கள் நிராகரிக்கிறது என்பதல்ல இஸ்லாமிய அமைப்பில் கொண்டு வருவதற்கு ரசூசல் அல்லாஹூ அலிவசம் அவர்கள் உழைப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து இரண்டாயிரத்தி சச்ச ஹரீஷ்களை பாடமாக்க வைத்து ரசூசல்லாஹு அலையவஸ் அவர்கள் பெண்களில் ஏராளமானவர்கள் ஹரீஷையும் பாடமாக்கினார்கள் குரானையும் பாடமாக்கினார்கள் மார்க்கத்துடைய தென்மையும் பெற்றிருக்கிறார்கள் அல்லா சுஹா இந்த ஊரிலும் அந்த குறையை நிறுத்த வேண்டும் என்பதையும் நான் இங்கு கூற விரும்புகிறேன் வேறான சகோதரர்களை தயாராக இந்த ஊரிலும் பெண்களுக்குரிய கல்வி அமைப்பு என்ன நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விடம் தான் ஒவ்வொருவரும் கருத்துக்கிடுங்க இந்த விஷயத்தை ஒரு பயன் என்று கேட்டு வடிவத்தில் போட்டு கேட்கிறது மாத்திரம் ரேடியோவில் தாய்வார்களும் சகோதரர்களும் கேட்டுவிடாமல் ஒரு கருத்தை உள்வாங்குங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்கள் மதியி வாயில்களாக என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் எழுத்து கொடுத்த என்ன ார்கள் உும்பானும்பத்துள்ளால திட்டம் திட்டவா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதை அவர் மேலெல்லாம் தண்ணியாக விட்டதை களி மசூலி தான் மதீனா பள்ளி என்பதை அது வெறுமனை கட்டிடம் அல்ல மதீனா பள்ளி என்பதை மழை பெஞ்சாவிடும் இருந்த உணர்வு அந்த பள்ளியில் இருக்க வேண்டும் அந்த உணர்வு பள்ளிகளுக்கு வந்தால் நாங்கள் மதீனாவுடைய பள்ளிகளாகவும் அந்த உணர்வெங்கனக்கு பள்ளிகளுக்கு வராவிட்டால் நல்லா பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பள்ளிகளும் குர்துவாவுடைய பள்ளிகளாகவே அந்த ரஷ்யாவுடைய பள்ளிகளாக மாறிவிடும் பள்ளி நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அனாவசியமான சண்டை சச்சரவுகள் காதலர்களுடைய முன்னுக்கு பேச்சை வாதத்தில் அவர்கள் விமர்சிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள இதை தீர்த்துக்கொள்ள இயரா கேட்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பும் எந்தவித மீடியாவும் இல்லாத காலத்தில் இவ்வளவு தகவல் சாதனைகள் இல்லாத காலத்தில் பங்கு பெறாத காரணத்தினால ஐம்பது நாள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்று ஒரு தடை விதித்திருந்த அந்த காலத்தில் நாட்டை அந்த மன்னரிடத்திலிருந்து கடிதம் வருவதை எங்க மதத்தோடு சேர்ந்துக்கோங்களேன் அலைவதற்கொண்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் அங்கே இருந்து கடிதம் வருது ஒரு அந்நியர் இடத்திலிருந்து கடிதம் வருது அதுல சொல்லப்படுது ஓஹோ நீங்க வாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழிக்க அடிப்போம் அந்த சந்தர்ப்பத்தில் அஸ்ஸாம் நாட்டு மன்னர் கடிதம் வந்தோன்னு பங்கு பெறாதை நடத்த வேண்டாம் என்று ஒரு தடை விதித்திருந்த அந்த காலத்துல காபு மாலிக் ஹஸ் நாட்டை அந்த மங்களிடத்திலிருந்து கடிதம் வருவே எங்களோட மதத்தோடு சேர்ந்துக்கோங்களேன் கடிதம் வந்த மாலிக் கிழிச்சு வீசிட்டாங்க கிழிச்சு வீசிட்டாங்க அதாவது மாவியா அவர்கள் விழிப்படைந்தாங்க ஓஹோ எங்களுடைய உள்நாட்டு விஷயத்துல எங்களுடைய பிரச்சனையில எங்களை பயன்படுத்த பாக்குறாங்க என்று மிகவும் கவலைக்குரிய விஷயம் மிகவும் கை சிறப்புகள் இருக்குது முஸ்லிம்களுக்கு ஒரு தனித்தர பொன்வை உண்டாக்கி கொள்ள முடியாம இருக்கிறோம் எடுத்து தந்தாங்க எங்களுக்கு எங்களுக்கு டிவோர்ஸ் மேரேஜ் எடுத்து தந்தாங்க எத்தனை விஷயங்களை செஞ்சுட்டு போறாங்க பலர் காலமாக இந்த வார்த்தையை பேசி வருகிறார் ஒற்றுமையை காணணும் அவர்கள் இங்கு ரம்மானியாவுடைய அமர்ந்திருக்கிறார்கள் மிக நேரமாக செயல்பட்டார்கள் எல்லா சாக்களுக்கும் இலங்கையில் உள்ள இது தபில மதரசா இது தௌஹீர் மதரசா இது ஜமாத் இஸ்லாம் அப்படி அவர்கள் வேற்றுமை காணவில்லை ஒற்றுமையாக எல்லா மதரசாக்கும் வந்து சேகரித்து போனார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட மதரசாக்களுக்கு சென்ற கோடான கோடி ரூபாக்களை செலவழிக்க ஒருவர் நல்லா என்ன முறையில் வேற்றுமையாக ாலும்னிந்தாங்க வார்த்தையில எப்படி பணிந்தாங்க எப்பயுமே தன்னுடைய வார்த்தையில ஓ இந்த பாருங்க யூதர்களை மூசாலை என்ன விட புகழ்ந்து பேசாதீங்க என்ன மோசாலை சார்ந்து பேசாதீங்க சரித்தவர்களாக காவத்துள்ளாவ கைப்பற்றத்துக்கு நிலையிலாங்க என்னுடைய கட்டுக்காரத்தனம் நான் சாதித்தவை என்று ரவி அவர்கள் சொல்லவில்லை அதனால உங்களிடத்தில் திருமொருத்தம் மிகப்பழிவாக வேண்டிக் கொள்றது இந்த நாட்டுல பல விஷயங்களை நாங்க சாதிக்க வேண்டியது எங்களுக்கு பல உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது முஸ்லிம்கள் மிகவும் இருக்கிறார்கள் என்ன செய்ய தெரியாது வேற்றுமை அடைவோம் பெரிய கைசலத்துக்காகவும் இந்த விஷயத்தை கருத்து கிடக்கிறதோடு பல விஷயங்கள் வெளியாகக்கூடிய மாணவர்கள் மிகவும் எதிர்காலத்தில் உலக நாட்டுக்கு வீர சுமந்து முயற்சிகளை முயற்சிகளை வளர்க்கும் ஒவ்வொரு பங்கெடுப்பு செய்ய வேண்டும் என்னுடைய து அல்ல இது எங்களுடைய என்று உணர்வு அரணும் அதனால் என்ன செய்யணும் எங்களால் என்னென்ன வகையில் உதவி செய்ய முடியும் என்னென்ன பணிவிட செய்ய முடியுமோ நடந்து கொள்ள முடியும் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் கண்காணிக்கக்கூடிய செய்யக்கூடியவராக ஒரு ஆசான பண்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கவனிக்கணும் ஒரு விஷயம் போல நடந்து கொள்ளணும் மாறணும் அத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நிதானமாக கவனிக்கணும் செல்லும் உமர்வதில்ல அவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர்களுடனும் எப்படிதான் நடந்து கொண்டார்கள் அவர்களோட இரக்கமாக இருந்தார்கள் ஆர்வம் அவர்கள் செய்வதை அவதானித்தார்கள் இது ஒரு விஷயத்தை காலத்து கிடைங்க ஒரு நாள் தாஜத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள் தாஜத்துடைய தொல்கையை உமர்றது எல்லாரும் ரெண்டு பேர் தொழுகிறார்கள் அவர்கள் சட்டம் விட்டு வருகிறார்கள் தொழுது முடிந்த பிறகு ரெண்டு பேரை அழைத்தார்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஏன் யாரும் சொல்லலாம் யாரை நான் அழைக்கணுமோ என் அல்லாவ அவரை தான் இதை நான் போது காட்டணும் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் போல செயல் அத்தோடு வேற தெரியவான சகோதரிகளை பெரியார்களே எல்லாரும் துவா ஈடுபடும் இந்த காலகட்டம் ஒரு அபாயமான காலகட்டம் இந்த நாட்டுல இந்த நாட்டில் கைவே வச்சிருக்கிறாங்க ஆனால் சரியான முறையில தலைவர்கள் இருந்து புத்துஜீவிகள் இருந்து உணவாக்கள் இருந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல காரியங்களை சாதிக்க முடியும் இந்த நேரம் நமக்கு பல முக்கியமான பணிகளை செய்து வருகிறது அதுல ரெண்டு பிரதானமான விஷயங்கள் ஒன்று இஸ்லாமிய வங்கி ரெண்டாவது இந்த கண்காணிப்பு இது ரெண்டு முஸ்லிம்களுக்காக பிரதானமானது பல விஷயங்கள் இருக்கிறது அதுல இந்த ரெண்டு கருத்து கெடுங்க ஒன்றே வங்கி இஸ்லாமிய வங்கி அல்ல இந்த நாட்டுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் அல்லா நான் சொன்ன நேமத்துக்கள் ஒன்று இஸ்லாமிய முறையில வங்கிகளை நடத்தி நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் அம்மா நிறுவனத்துடைய ஒரு பாரிய முயற்சியாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதோடு இந்த விஷயத்தில உளமாக்கல் குறிப்பாக பொதுமக்களும் எங்கெல்லாம் இஸ்லாமிய வங்கிகள் நிறுவப்படுகிறதோ அதுக்கு ஜமியத்துள் உலமா இப்பொழுது தன்னுடைய பாரிய முயற்சி செய்து வருகிறது சமீபத்தில் எல்லா மலர் நாம் அனுப்பியிருக்கிறோம் உங்களோட மதரசவர்கள் கொஞ்சம் தொடர்புள்ளவர்கள் மதரசாக்கல்ல விடுங்க மாணவர்களுக்கு ஆங்கிலமும் கற்பிக்கப்பட வேண்டும் இது ஒரு கட்டாயமான காலமாக இருக்கிறது தாவா இதனுடைய பணிகளை நாம் செய்வதற்கு இது நமக்கு மிகவும் ஒரு கட்டாயமாக இருக்கிறது அதுக்காக வேண்டி மாணவர்கள்லாம் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வது என்பது இஸ்லாமிய அமைப்புல வங்கிகள் நடத்தப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய அறிவுடன் இந்த உலகத்துடைய ஆசையை தெரிஞ்சிருப்பது அத்தியாவசிய தேவையாக இருக்குது அந்த அடிப்படையில எல்லாரும் இஸ்லாமிய வங்கிகள் என்று வரும் பொழுது யார் செய்யறாங்க எப்படி கண்காணிக்கப்படுது இதை நீங்க கவனிக்கணும் எங்க உலமாக்கல் இருக்கிறாங்களா அவருடைய நாட்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய முயற்சியின் மூலமாக பேங்க் இஸ்லாமியமெண்ட் ஆக்டும் திருத்தப்பட்டிருக்கு அதனால நாங்க மிக கண்காணிப்பாக இருக்கணும் அடுத்தது ஹலால் என்ற அடிப்படையில ஜெமியத்துவா குறிப்பாக சில நிறுவனங்களுக்கு தான் எல்லா பள்ளிகளிலும் ஓட்போடப்பட்டிருக்கிறது சில நிறுவனங்களுக்கு தான் கொடுத்திருக்கு அது இல்லாத நிறுவனங்களுக்கு நாங்க ஹலால் கொடுக்கல அதனால அதனுடைய ஹலாலுக்கு நாங்க உத்தரவாதம் கிடையாது இத பொது மக்கள் எங்களை பத்தி பேசும் பொழுதுதான் செய்யும் பொழுதுதான் இது மக்களிடத்தில் உண்டாகும் இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் நிர்வாகத்தை கயிற சொல்ல ஆக்க வைப்பாராக இங்குள்ள மாணவர்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் வழிகாட்டுவாராக இந்த ஊராக செழிப்பாக ஒற்றுமையுள்ள ஊராக ஆக்கி வைப்பாராக இங்க நடக்கூடிய பணிகள் எல்லாம் இந்த சபையில கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த உணர்வுடன் மதியனாவுடைய பள்ளிகளாக எங்க பள்ளிகளையும் மதிய வீடுகளாக எங்களோட வீடுகளையும் ஆக்க வல்லா கருவா வராகவே பகிர்ந்தவர் அந்த இல்லாதது